அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளி இளைஞர் என்றால் சிந்தனையின் தலைப்பு உறக்கம் எவ்வளவு நேரம் படுக்கையில் இருக்கிறோம் என்பதை காட்டிலும் எவ்வளவு ஆழ்ந்து தூங்குகிறோம் என்பது முக்கியம் எட்டு மணி நேரம் படுக்கையில் பொருள்வதைக் காட்டிலும் இரண்டு மணி நேரம் கண் அயர்ந்து மெய் மறந்து தூங்குவது சால சிறந்தது ஏன் ஆழ்ந்த உறக்கம் எல்லாருக்கும் வருவதில்லை ஏன் பஞ்சனையை வாங்க முடிந்தவர்கள் தூக்கத்தை மட்டும் பெற முடியவில்லை யார் கடினமாக உழைக்கிறார்களோ அவர்கள் கட்டாந்தரையே கட்டிலாக்கிக் கொள்கிறார்கள் உழைத்தவர்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது கலைத்தவர்களுக்கு கண் துஞ்ச முடிகிறது படுக்கைக்கு செல்லும் இனிய நினைவுகளுடன் மனதை தளர்த்தி மகிழ்ச்சியுடன் தூங்க செல்பவர்கள் சிந்தனைகளுக்கு நடுவே சிக்கிக் கொள்ளாமல் உறங்குகிறார்கள் செய்த செயல்களில் திருப்தி இருப்பவர்களும் நேர்மென இதயம் கொண்டவர்களும் உறக்கத்திற்காக பிரயத்தனங்கள் செய்வதில்லை அழகிய இரவில் உங்கள் உறக்கம் அழகாகவும் நிம்மதியாகவும் அமையட்டும் நன்றி